தொண்ணூற்றி ஒன் அவி அகனத் ஆக்தசீத் சேவே நியம் பதாஜம் பாவே முர்ஜனம் ராஜமௌளே சிரத்தில் சந்திரகலையுடன் பிரகாஷிப்பவரே ஆத்யா ஆதிகாலத்திலிருந்து ஹிருத்கதா ஹதயத்தில் குடிகொண்டிருந்த அவித்யா அஜ்ஞானம் ஃபத் பிரசாதாத் உமது அருளால் நிர்கதா வெளிச்சென்று விட்டதாக ஆசீத் ஆய்விட்டது ஹிருத்யா சிக்கலை அவிழ்க்கும் வித்யா ஞானம் ஹிருத்கதா ஹிருதயத்தில் உறைவதாக ஆயிற்று ஸ்ரீகரம் திருவை அழிப்பதும் முக்தேர்பாஜனம் முக்திக்கு இருப்பிடமாகியதுமான தொதார்ஜம் உமது திருவடி தாமரையை நித்தியம் எப்போதும் சேவே சேவிக்கிறேன் பாவே தியானிக்கிறேன் ஹிருத்யா யா ஹரதி ஹிருத்ய கிரந்தின் நாசயதி இதி தொண்ணூற்றி ரெண்டு பாவங்கள் எல்லாம் விலகின ூரீக்சராணி தௌர்யுரீசி சாரம் நிபந்தம் கௌரீஷமா உமாத்தியே துரித பாவங்களும் துரட்சராணி கெட்டதலையெழுத்துக்களும் தௌர்பாகிய துரதிருஷ்டம் துக்கஹா துன்பம் துரகங்கிருதி துரகங்காரம் துர்வசாம்சி கெட்ட வார்த்தைகள் ஆகிய எல்லாம் தூரீகிருதானி தூர தள்ளப்பட்டன சாரம் சுவை மிகுந்த தீய சரித்தம் உமது சரித்திரத்தை இடைவிடாது பிபந்தம் பருகிற மாம் என்னை இக இங்கேயே இப்போதே சத்கடாக்ஷை உமது கடைக்கண் பார்வையால் சமுத்தர கைதூக்கிவிடம் அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை துவந்தந்தான் என் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனு கே நாவுக்கரசவாரம் அஞ்சு ஒன்று நாலு அச்சமிலர் பாவமிலர் கேடுமிலர் அடியார் சம்பந்தர் தேவாரம் ஒன்று பதினெட்டு ரெண்டு நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அன்றோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரணர் சங்கவெண் குழைவோர் காதில் கோமார்க்கே நாமின்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே நாவுக்கரசேவாரம் ஆறு தொண்ணூத்தெட்டு ஒன்று கண்மமேது கடுநரகேது மேர்ஜென்மமேதனை தீண்ட கடவதோ என் மனோரதரம் ஏதும்படி கருள்ள நன்மை கூர் முக்கண்ணாதன் இருக்கவே தாயுமானவர் ஆறாலும் என்னை அமட்ட ஒன்னாதினி சீரான் பிரான் வந்தென் சிந்தை புகுந்தனன் சீராடி அங்கே திரிவதல்லால் இனி யார்ப்பாடும் சாரா அறிவறிந்தேனே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி 93. மூணு நீலகண்டத்தில் மனது நிலை கட்டும் சோம கலாதர மௌளவ் கோமலகன கந்தரே மகாமகசி சுவாமி கிரிஜானே மாமகிருதயம் நிரந்தரம் ரமதோமலாதர மௌளவ் சந்திரக்கலையை முடியில் சூடியுள்ள வரும் கோமல கணகந்தரே கனகந்தரே கரியமேகம்போல் கருத்த கழுத்தை உடையவரும் சுவாமினி அனைத்து உலகையும் தமதாக கொண்டவரும் கிரிஜாநாதே பார்வதிநாதருமாகிய மகாமகசி பரஞ்சோதி வடிவில் மாமகம் எனது உள்ளம் நிரந்தரம் இடைவிடாது ரமதாம் கழித்திருக்கட்டும் மகாமகசி மகதி மகசி ஜோதிஷா ஜோதிபிரமணி சிவநாவிதேந்தரங்கே மகதி ஜோதிஷி மாணிமையே துரிதானி தூரதூரிகி மகாந்திமங்கொண்ணூத்நாலு சிவனை வழிபடுதலே வாழ்க்கை பயன் சாரச்சனேதவன் கரௌய வததி சதாட்சதீ யா எது பர்கம் பரமசிவனை வததி பேசுகிறதோ ச அதுவே ரசன நாக்கு ஏவை ஈக்ஷதே காண்கின்றனவோ தே தேையே நயனை கண்கள் யௌ எவை அர்ச்சத பூஜை செய்கின்றனவோ தௌஎவ அவையே கரௌ கைகள் ய எவன் சதா எப்போதும் ஸ்மரதி நினைக்கின்றானோ ச ஏவ அவனே கிருதக்ருத்திய வாழ்க்கை பயனை எய்தியவன் பர்கம் பரமசிவ வாச்சகம் பர்கநாம வததி எளிய நல் தீபமிடல் மலர்கொய்தல் அளிதின் மெழுகலது தூர்தல் வாழ்த்தல் பளிிமணிபற்றல் பன்மஞ்சனமாதி தளி தொழில் செய்வது தான் தாசமார்கமே திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்ய கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப்பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்கிழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் திருவெம்பாவை பத்தொம்போது ஸ்லோகம் ஏழு தொண்ணூத்தஞ்சு கல்லை போன்ற மனதில் பூவை போன்ற திருவடி அதிமதுலோ மமணோ அதி கட்டின பவானிச்ச பவானி பதியே மம என்னுடைய சரண அடிகள் அதிமதுல மிகவும் மெதுவானவை தே உன்னுடைய மன மனது அதி மிகவும் கடினமானது இதி என்று இவ்வாறு உமது உள்ளத்தில் எழும் விச்சிகித்சாம் சந்தேகத்தை சத்யஜ விட்டு ததா அவ்வாறாயின் கிரௌ மலையில் பிரவேச்ச புகுந்து சஞ்சரித்தல் கதம் எவ்வாறு ஆசீத் ஏற்பட்டது ஸ்லோகம் எண்பது தொண்ணூத்தாறு மனதாகிற யானைக்கு திருவடியே கட்டுத்தறி ஹதேபம் பதான சித்திய புரஹர திரிபுர சம்ஹாரம் செய்தவரே தைரியாங்குச்சேன தைரியம் எனும் அங்குஷத்தால் நிபுதம் அடக்கப்பட்ட ஹிருதய இபம் என்னுடைய மனதாகிற மதம் பிடித்த யானையை பக்தி ஷ்ரிங்கலையா பக்தியெனும் சங்கிலியால் ரபசாத் வேகமாக ஆக்ருஷ்ய இழுத்து சரண ஆலேனே உமது திருவடியாகிற கட்டுத்தறியில் சித்யந்திரை அறிவாகிற யந்திரங்களினால் பதான கட்டி அருளும் தைராங்குஷேன தீரஸ்யாவோ தைரியம் ட்யி ஸ்திரதா நிஷரூபம் ததோ வாங்குஷ தமேவீரோ விஞ்ஞாய பிரஜா குர்வீத்திராமணு பகுஞ்சப்தான் வாச்சோ விக்லாபனம் ஹிதத் பிரம்மநாட்டமுடைய புத்திமான் இதை அறிந்து நல்லறிவை அடையட்டும் பல சாஸ்திரங்களை அபியாசம் செய்ய வேண்டாம் அது வாக்குக்குச் சிரமமேயாகும் உபனிஷத் நாலு நாலு இருபத்தொன்னு சித்யந்திரை சித ஈஸ்வரமிம விஷயகி ஏவ்ராணி கஜ நியமனோபாயஸ்தை தொண்ணூற்றி 97. மனதாகிர யானையை நயமாக கட்ட பிரகல்ப பிரச்சரத் மதவானேஷு மனக்கரீ கரீயான் பரமஸ்தானு பதம் திருடம் பரம பரமேஸ்வரா மதவான் மதம் பிடித்ததும் கரியான் பெரியதுமான ஏஷகா இந்த மனக்கரி மனதாகிற யானை பிரகல்பிருத்தியா அடக்க முடியாத போக்குடன் அபிதகா எங்கும் பிரச்சரதி திரிகிறது அமும் இதை நயேன நயமாக பக்திரஜ்வா பக்தியிடம் கயிற்றால் பரிக்ருஹ கட்டி வசப்படுத்தி ஸ்தானுபதம் அசைவில்லாத நிலைக்களத்திற்கு திருடம் கெட்டியாக பிடித்து நய கூட்டிச் செல்வீராக பிரகல்ப வித்யா துர்நிவார வியாபாரேன ஸ்தானுபதம் பிரம்மபதம் திருடம் அப்புனராவருத்திர் யதா ததா வாராய் நெஞ்சே உன்ற துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டிங்காராய் அடிக்கடி சுற்றுகின்றாய் உன் அவலமதிக்கு ஓராயிரம் புத்தி சொன்னாலும் ஓர்க்கிளை ஓக்கெடுவாய் பாராயுனை கொல்லுவேன் வெல்லுவேன் அருட்பாங்கு கொண்டே தாயுமானவர் மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்தாய விஷயசத்தம் முக்தம் நிர்விஷயம் ஸ்மிருதம் மனதுதான் மனிதர்களுடைய பந்தத்திற்கும் மோக்ஷத்திற்கும் காரணம் விஷயப்பற்றுடைய மனது பந்தத்தை விளைக்கிறது என்பதும் விஷயப்பற்று நீங்கிய மனது மோட்சத்தை அளிக்கிறது என்பதும் பெரியோர்களுடைய கொள்கை அமிர்த பிந்து உபனிஷதம் ரெண்டு விஷயப்பற்று நீங்கி இறைவனுடைய சேவையில் பற்றுள்ள மனதிற்கு பல உபமானங்கள் சிவானந்த நகரியில் கூறப்பட்டுள்ளன இறைவன் தங்குதற்குரிய தூய்மையான கூடாரம் 21. ஒன்று புண்யாக வாசன கலசம் முப்பத்தாறு ஆகாயம் 38. கைவல்யநாதருடைய இராஜதானி முப்பத்தொம்பது பக்தி வயல் நாற்பது பஞ்சமுக ஈஸ்வரன் வாழும் குகை 44. திருவடிக் கூட்டில் உறையும் பக்ஷி 45. திருவடி மாளிகையில் விளையாடும் ஹம்சம் 46. நல்ல பூவும் பழமும் நிறைந்த தோட்டம் 47. ஏழு சாதக பக்ஷி ஐம்பத்தொம்போது ரத்னப்பாதுகை அறுபத்நாலு உயர்ந்த ஜாதி குதிரை எழுபத்தஞ்சு பதிவிரத்தை 77. புதிதாக விவாகமான பெண் 78. சிறந்த கன்னிக்கை 84. விஷயப்பற்றினால் அறிவு கெட்ட மனத்திற்கு உபமானங்கள் குரங்கு 20, திருடன் இருபத்தி கொடிய விலங்குகள் வாழும் காடு நாற்பத்தி ரெண்டு நிறைந்த பெட்டி எழுபத் நாலு கட்டாந்தரை எண்பது மதம் பிடித்த யானை தொண்ணூற்றி ஏழு கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் உருசிங்க முதுகின் மேற்கொள்ளலாம் கட்செபி எடுத்தாட்டலாம் வெண்தழலில் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடி இருக்கலாம் மற்றொரு சரீரத்தினும் புகுதலாம் ஜலமேல் நடக்கலாம் கனல்மேல் இருக்கலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே தாயுமானவர் தொண்ணூற்றி எட்டு கவிதையாகிற கன்னிகை சர்வாலயுக்தாம் சரளபதயுதாம் சாது விரத்தாம் சுவர்ணாம் சத்விசம் சரசுணயுதாம் லட்சிதாம் லக்ஷணாட்யம் தேவ மகாதேவனே கௌரி பிரிய கௌரியின்ியனே சர்வ அலங்காரயுத்தாம் எல்லா அலங்காரங்களுடன் கூடினவளும் சரளபதயுதாம் அழகிய நடை உடையவளும் சாது விருத்தாம் நல்லொழுக்கம் உடையவளும் சுவர்ணாம் சிறந்த மேனிப்புலிவு படைத்தவளும் சத்பீ சமஸ்தூயமானாம் நல்லோர்களால் கொண்டாடப்பட்டவளும் சரச குணயுதாம் இனிய குணங்கள் படைத்தவளும் லட்சிதாம் உத்தம பெண் என கருதப்பட்டவளும் லக்ஷனாட்யாம் சிறந்த லக்ஷணங்கள் பொருந்தியவளும் உத்தியபூஷா விசேஷாம் ஒளிவீசும் ஆபரணங்களால் சிறந்து விளங்குபவளும் உபகத வினயம் வணக்கம் உடையவளும் கியோத்தமான அர்த்தரேகாம் கைகளில் தனரேகை பிரகாசிப்பவளும் கல்யாணி மங்கள வடிவினளுமான மம என்னுடைய கவிதா கன்யாம் கவிதையன பெயர் பெற்ற கன்னிகையை துவம் நீர் கிருகான பாணிகிரகணம் செய்து கொள்வீராக இது சிவானந்த லகரி ஆகிய கவிதைக்கும் கன்னி பெண்ணுக்கும் ஸ்லேடே கவிதைக்கு கூறுமிடத்து பின்வருமாறு அர்த்தம் பொருந்தும் தேவ மகாதேவ கௌரி பிரிய கௌரியின் பிரியனே சர்வ அலங்கார யுக்தான் ஓமை முதலிய எல்லா அலங்காரங்களுடன் கூடியதாயும் சரள பதவிதான் எளியதும் இனியதுமான சொற்களால் அமைந்ததாயும் விருத்தா, சிறந்த விருத்தங்களை கொண்டதாயும் சுவர்ணாம் சிறந்த அக்ஷரங்களின் பொலிவுடையதாயும் சத்பி ஞானிகளால் சமஸ்தூயமானாம் போற்றப்படுவதாயும் சரச குணையுதாம் பலவித ரசங்களும் சீரிய குணங்களும் விளங்குவதாயும் லட்சிதாம் பக்தியனும் லட்சியத்தை உடையதாயும் லக்ஷணாட்யாம் காவிய லட்சணங்கள் நிறைந்ததாயும் உத்திய பூஷா விசேஷாம் கவர்ச்சியான சொல்லடிகளை உடையதாயும் உபகதவினையாம் அடக்கத்துடன் கூடியதாயும் தியாயோத்தமான அர்த்த ரேகாம் பிரகாசிக்கும் தொடர்ச்சி உடையதாயும் கல்யாணி மங்களத்தை அளிப்பதாயும் விளங்கும் மம என்னுடைய கவிதா கன்யாம் கன்னிப்பெண் போன்ற இக்கவிதையை துவம் நீர் கிரகான ஏற்றுக்கொள்வீராக தொண்ணூற்றி ஒம்பது அடிமுடிதர்சனம் இது வாமசிவாருலே கதௌத்தவிரோனதிரிபிரம்தோ திவிபுவிச்சரந்தோய கதம் சம்போஸ்வீன் கதைய மம வேற பரமசிவ பரமசிவனே கருண்ய ஜலதே கருணைக்கடலே தவ உம்முடைய பதஷிர அடியையும் முடியையும் தர்ஷநதியா காண வேண்டும் என்ற கருத்துடன் ஹரி பிரம்மாடௌதௌ பிரம்மா விஷ்ணு ஆகிய அவ்விருவரும் திரிய ரூபம் கதௌ பறவையும் மிருகமும் ஆகிய பிராணிகளின் உருவத்தை அடைந்து திவி பூவி ஆகாயத்திலும் பூமியிலும் சரந்தோ அலைந்து ஸ்மரயுதோ களைத்தவர்களாயின ஷம்போ மங்களத்தை அளிப்பவரே சுவாமின் ஆண்டவரே மம என் புறதகா முன்பு கதம் எங்கெனம் இவ்வளவு எளிதில் வேத்ய கண்டறிதற்கு உரியவராக அசி இருக்கிறீர் இதம் இது தே உமக்கு யுக்தம் வா பொருத்தம்தானா கதைய சொல்லுங்கள் ஸ்லோகம் இருபத்மூணு ஸ்லோகம் எண்பத்தாறு நூரு சிவபரத்தம்லகமே நமஷா துவஞ்சா ஸ்தூத்த பிரசமே வித மாஹாத்விச்சாரணுஷ श्रीमत् शंकराचार्य, विरचित, ீமரம்சரிவிராச்சாரியாச்சாரிய விரச்சிவானந்தீ சம்போம்புவேணம் மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத உம்முடைய பெருமையை எவ்வளவு பேசினாலும் முடியவில்லை ஆகையால் துதித்தது போதும் அகம் நான் மிருஷா இல்லாததை ந சொல்லவில்லை தேவா தேவர்கள் விருஞ்சாதையக பிரம்மா முதலானவர்கள் ஸ்துத்யானா போற்றுவதற்கு உரியவர்களின் கணனா பிரசங்க சமையே எண்ணிக்கையை தீர்மானம் செய்யும் சமயத்தில் துவாம் உம்மையே அக்ரகண்யம் முதலில் எண்ணத்தக்கவராக விதுகு அறிகிறார்கள் பவத் சேவக்காக உமது அடியார்கள் மகாத்யாக்ர விசாரண பிரகரணே உன்னத பதவிக்கு உரியவரை பற்றி விசாரிக்கும் தருணத்தில் தானாதுஷஸ்தோமவத் தானியத்துடன் கலந்த உமிக் கூட்டம் போல் மற்ற தேவர்கள் தூத்தாக ஒதுக்கப்பட்டவர்கள் ஆகின்றனர் துவாம் உம்மையே உத்தமோத்தம பலம் சிறந்தவற்றுள் சிறந்த தானியம் போன்று போற்றத்தக்க பொருளாக விதுகு அறிகிறார்கள் தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் அற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளு பாக தெந்தை யாவர்க்கோன் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதுமஞ்சோம் மேவினோம் அவன் அடியார் அடியாரோடு மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே திருவாசகம் எட்டு அஞ்சு 30 இங்கெனம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய ஸ்ரீசங்கராச்சரியர் அருளிய சிவானந்த லஹரி முற்றும் சுபம்